பாடம் தங்கம் வெள்ளி அல்லாத தூய்மையான பாத்திரங்களில் அருந்துவது கூடும் ஆறு மற்றும் தண்ணீர் குட்டைகளில் பாத்திரம் கை துணையின்றி வாயால் உறிஞ்சி அருந்துவது உண்ண குடிக்க சுத்தம் செய்ய மற்றும் இதர செயல்களுக்கு தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவது கூடாது